அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு புறத்தில் காணப்படும் சூரியன் முதலாகிய விளக்குகள் அனைத்தும் விளக்காக கருதப்பட மாட்டாது துறவினால் மெய்யுணர்வை உணர வேண்டும் என்று விரும்புகின்ற சான்றோர்க்கு வாய்மை எனப்படுகின்ற உள்ளொளி விளக்கே உண்மை விளக்காகும் இதெல்லாம் ஜடப்பிரகாசம் சூரியன் எல்லாம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வாய்மையினாலும் நமக்கு ஞானப்பிரகாசம் விளங்கும் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது எல்லா விளக்கும் அப்படின்னு சொன்னது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கோள்கள் அப்புறம் விளக்குகள் அக்னியினால் நம்ம வீட்டில் எல்லாம் அந்த விளக்குகள் அனைத்தையும் உள்வாங்கி அதாவது அடக்கி இருக்கின்றன இவையெல்லாம் உலகத்தில் உள்ள புறப்பொருள்களை நம்முடைய கண்களால் காண்பதற்கும் உடம்பில் இருக்கக்கூடிய இருட்டை போக்குவதற்கும் அதாவது உடம்பு மேலே வெளிச்சம் படுவதற்கும் துணை செய்யக்கூடியவை ஆனால் இவற்றால் இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்திரியங்கள் வழியாக அதாவது சென்சஸ் புலன்கள் வழியாக மனம் வெளியில் சென்று பொய்யான உலக இன்பத்தை நாடுமே தவிர மெய்யான மோட்ச சுகத்தை அதாவது வீட்டு இன்பத்தை பெறுவதற்கு இந்த வெளிச்சமெல்லாம் நமக்கு துணை புரியாது ஆக வாழ்க்கைக்கு அப்படின்னு தன்னை ஒப்படைத்து கொள்ளக்கூடிய ஒருவனுக்கு மனசு வந்து புலன் வழி வெளியில் ஓடாமல் அடங்கி மெய்ப்பொருளை அகத்தின் வழியாக காண்பதற்கு வாய்மை நன்றாக துணை செய்யும் ஆகவே சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்குன்னர் துறவு வாழ்க்கைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்கிறவனுக்கு துறவு வாழ்க்கையில் செல்கின்றவனுக்கு துறவறவியலை பின்பற்றுகின்றவனுக்கு அப்படின்னு அர்த்தம் சான்றோர்க்குன்னா பொய்யா விளக்கு இருட்டை போக்குவது பொருளை காட்டுவது என்ற விளக்கின் இரண்டு நிலைகளில் வாய்மையானது மனக்குற்றங்களை போக்கி உண்மை அறிவாகிய பொருளை காட்டலின் வாய்மையை விளக்குன்னு சொன்னார் அ இருட்டை போக்கி பொருளை காட்டுவது அறியாமையை போக்கி அறிவை உணர்த்துவது அவ்வாய்மை அறியாமையை நீக்குவதற்கும் அறிவை பெறுவதற்கும் உற்ற உறுத்துணை புரியும் என்பது உள்ளார்ந்த பொருள் ருக்வேதம் ஏழாவது மண்டலம் நூற்றி நாலாவது அத்தியாயம் பன்னெண்டாவது மந்திரம் சொல்லுகிறது சத்தியமும் அசத்தியமும் தமக்குள் போட்டி போட்டு கொண்டிருப்பதை அறிஞர்கள் அறிவார்கள் சோமதேவன் சத்தியத்தை காத்து அசத்தியத்தை அழிக்கிறான் என்று உபதேசித்திருக்கிறது பொய்யே செய்து புறம்புறமே திரிவேன் தன்னை போகாமே மெய்யே வந்திங்கு எனையாண்ட மெய்யா மெய்யர் மெய்ப்பொருளே என்று சுந்தரர் தேவாரத்திலே காணப்படுகிறது திருவருட்பாவிலே வள்ளலார் சொல்லுகிறார் மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கு இல்லையென்றார் மேலோர் நானும் பொய் விளக்கே விளக்கென உட்பொங்கி வழிகின்றேன் ஓர் புதுமையன்றே என்று வள்ளற் பெருமானும் உபதேசித்திருக்கிறார் திருமந்திரத்திலும் காண்கிறோம் விளக்கினை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கை தூண்ட வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவலுமாமே என்ற அழகான பாடலையும் நாம் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்கலாம் கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெய் விளக்கின் பின்னே போய் மெய்காண்பது என்னாளோ என்ற எண்ணாள் கண்ணியும் கூட சிந்திக்க முடியும் பதவுரை எல்லா அனைத்து விளக்கும் சூரியன் சந்திரன் நெருப்பு முதலான புற இருளை போக்குகின்ற ஒளிரும் பொருள்களும் சான்றோர்க்கு துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விளக்கல்ல ஒளிர்விப்பவைகளாகக் கருதப்படுவதில்லை பொய்யா அக இருளாகிய அறியாமை அகற்றி மெய்யறிவை ஒளிர்விக்கும் உணர்த்தும் ஆற்றல் படைத்த விளக்கே பொய்பேசாமை எனும் சிறப்பு பண்பாகிய அக விளக்கு ஒளியாகும் சூரியன் சந்திரன் நெருப்பு முதலான அனைத்து புறையிருளை போக்குகின்ற ஒளிரும் பொருள்களும் துறவு வாழ்க்கைக்கு தங்களை ஒப்படைத்து வாழ்கின்ற நிறைந்தோர்களால் ஒளிர்விப்பவைகளாக கருதப்படுவதில்லை அகையுருளாகிய அறியாமையை அகற்றி மெய்யறிவை ஒளிர்விக்கும் உணர்த்தும் ஆற்றல் படைத்த பொய்பேசாமை எனும் சிறப்பு பண்பாகிய அக ஒளியாகும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்